வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எழுதியுள்ள சமய எண்ணத்தின் எழுச்சி என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் கிறிஸ்தவ நண்பர்களிடம் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை குறித்து திரும்பவும் சொல்ல வேண்டிய சமயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது எனது வருங்காலத்தை பற்றிய கவலை ஸ்ரீ பேக்கருக்கு அதிகமாகிக் கொண்டு வந்தது வெலிங்டனில் நடந்த மகாசபைக்கு அவர் என்னை அழைத்துச் சென்றார் சமய தெளிவை பெறுவதற்கு அதாவது வேறு விதமாக சொன்னால் பொருட்டு என்று கூட்டுவது வழக்கம் சமயத்தை சீராக்குவது அல்லது சமய புனருத்தாரணம் என்று இதை சொல்லலாம் வெலிங்டன் மகாசபையும் இந்த வகையைச் சேர்ந்ததுதான் அந்த மகாசபைக்கு தலைமை தாங்கியவர் அப்பகுதியில் பிரசித்தமாயிருந்த பாதிரியாரான பூஜ்ய ஆண்ட்ரூ மர்ரே என்பவர் அந்த மகாசபையில் இருக்கும் பக்தி பரவசூழ்நிலையும் தழுவும்படி செய்தே தீரும் என்று அவருடைய முடிவான நம்பிக்கையெல்லாம் பிரார்த்தனையின் சக்தியிலேயே இருந்தது பிரார்த்தனையில் அவர் திடமான நம்பிக்கை வைத்திருந்தார் மனப்பூர்வமான பிரார்த்தனைக்கு கடவுள் செவி சாய்க்காமல் இருந்துவிட மாட்டார் என்றும் அவர் திடமாக நம்பினார் இதற்கு பிரிஸ்டனில் ஜார்ஜ் முல்லர் போன்றவர்களின் உதாரணத்தையும் அவர் எடுத்து கூறுவார் அவர் தமது அன்றாட தேவைகளுக்கு கூட கடவுளை பிரார்த்தித்துவிட்டு அவரையே நம்பி இருந்து விடுவாராம் பிரார்த்தனையின் சக்தியை குறித்து அவர் கூறுவதையெல்லாம் எவ்வித துவேசமும் இல்லாத கவனத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் என் மனசாட்சி மாத்திரம் ஆக்ஞாபித்து விடுமாயேன் நான் கிறிஸ்தவ சமயத்தை தழுவி விடுவேன் இவ்விதம் நான் செய்வதை எதுவும் தடுத்துவிட முடியாது என்று அவரிடம் உறுதி கூறினேன் அந்த காட்டும் வழியில் நடக்க நான் நீண்ட காலமாகவே கற்றுக் கொண்டிருந்ததால் எந்தவித தயக்கமும் இன்றி அவருக்கு இந்த வாக்குறுதியை நான் அளித்தேன் அந்தராத்மாவுக்கு பணிந்து நடப்பதில் ஆனந்தம் கொண்டேன் அதற்கு விரோதமாக முடியாது என்பதோடு அது எனக்கு வேதனையாகவும் இருக்கும் எனவே நாங்கள் வெல்லிங்டனுக்கு சென்றோம் என்னை போன்ற கருப்பு மனிதனை அழைத்து போய் சமாளிப்பது ஸ்ரீபேக்கருக்கு கஷ்டமாகிவிட்டது அனுபவிக்க வேண்டியதாயிற்று ஞாயிற்றுக்கிழமை குறுக்கிட்டது ஸ்ரீ பேக்கரும் அவருடைய சகாக்களும் புண்ணிய நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரயாணம் செய்ய மாட்டார்கள் ஆகவே இடையில் ஒரு நாள் பிரயாணத்தை நிறுத்த வேண்டி வந்தது ஸ்டேஷன் ஹோட்டல் மேனேஜர் எவ்வளவோ விவாதத்திற்கு பிறகு என்னை ஹோட்டலில் வைத்துக் கொள்ள சம்மதித்த போதிலும் அறையில் என்னை அனுமதிக்கு மாத்திரம் மறுத்துவிட்டார் எளிதில் விட்டு கொடுக்கிறவர் அல்ல ஸ்ரீ பேக்கர் ஹோட்டலில் வந்து தங்குகிறவர்களின் உரிமையை குறித்து அவர் எவ்வளவோ வாதாடினார் என்றாலும் அவருக்கு இருந்த கஷ்டத்தை நான் அறிய முடிந்தது வெலிங்டனிலும் நான் ஸ்ரீபேக்கருடனேயே தங்கினேன் என்னால் அவருக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை மறைக்க அவர் என்னதான் முயன்ற போதிலும் அவற்றை நான் அறியாமல் இல்லை இந்த மகாசபை பக்தியுள்ள கிறிஸ்தவர்களை கொண்டது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன் பூஜ்யர் மறையையும் சந்தித்தேன் பலர் எனக்காக பிரார்த்தனை செய்ததை கண்டேன் அவர்களுடைய சில தோத்திர கீதங்கள் எனக்கு பிடித்திருந்தன அவை இனிமையாகவும் இருந்தன மகாசபை மூன்று நாட்கள் நடந்தது அதற்கு வந்திருந்தவர்களின் பக்தியை நான் அறியவும் பாராட்டவும் முடிந்தது ஆனால் என் நம்பிக்கையை என் மதத்தை மாற்றிக்கொள்வதற்கு எந்தவிதமான காரணத்தையும் நான் அங்கே காணவில்லை கிறிஸ்தவனாக ஆகிவிடுவதானால் மாத்திரமே நான் ஸ்வர்க்கத்திற்கு போக முடியும் முக்தியை அடைய முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை நல்லவர்களான கிறிஸ்தவ நண்பர்கள் சிலரிடம் இவ்விதம் நான் மனம் விட்டு சொன்னபோது அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் ஆனால் நான் வேறு எதுவும் செய்வதற்கில்லை எனக்கு இருந்த கஷ்டங்கள் மேலும் ஆழமானவை இயேசுநாதர் ஒருவரே கடவுளின் அவதாரமான திருக்குமாரர் அவரிடம் நம்பிக்கை வைப்பவர்கள் மாத்திரமே நித்தியமான வாழ்வை அடைய முடியும் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை கடவுளுக்கு குமாரர்கள் இருக்க முடியும் என்றால் நாம் எல்லோரும் அவருடைய குமாரர்களே இயேசுநாதர் கடவுளை போன்றவர் அல்லது அவரே கடவுள் என்றால் எல்லா மனிதரும் கடவுளை போன்றவர்களே என்பதுடன் ஒவ்வொருவருமே கடவுளாகவும் முடியும் இயேசுநாதர் தமது மரணத்தினாலும் தாம் சிந்திய இரத்தத்தினாலும் உலகத்தை பாவங்களிலிருந்து ரட்சித்தார் என்பதை அப்படியே ஒப்புக்கொண்டுவிட என் பகுத்தறிவு தயாராக இல்லை இதை உருவகமான கூற்றாக கொண்டால் இதில் கொஞ்சம் உண்மையும் இருக்கலாம் அதோடு கிறிஸ்தவ தர்மத்தின்படி மனிதருக்கு மாத்திரமே ஆன்மா உண்டே என்று மற்ற ஜீவன்களுக்கு ஆன்மா இல்லை அவைகளுக்கு சாவி என்பது அடியோடு மறைந்து விடுவதுதான் நானோ இதற்கு மாறுபட்ட நம்பிக்கை கொண்டிருந்தேன் இயேசுநாதர் லட்சியத்துக்காக உயிரை கொடுத்தவர் தியாகமூர்த்தி தெய்வீகமான போதகர் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இதுவரையில் தோன்றியவர்களிலெல்லாம் அவரே பரிபூரணனர் என்பதை நான் ஒப்புக்கொள்வதற்கில்லை சிலுவையில் அவர் மாண்டது உலகிற்கு பெரியதோர் உதாரணம் ஆனால் அதில் பெரிய ரகசியம் அல்லது அற்புதத்தன்மை இருக்கிறது என்பதை என் உள்ளம் ஏற்றுக்கொள்ள முடியாது மற்ற சமயங்களை பக்தியுடன் பின்பற்றுகிறவர்கள் எனக்கு அளிக்க தவறியது எதையும் கிறிஸ்தவர்களின் பக்தி வாழ்க்கை எனக்கு அளித்துவிடவில்லை கிறிஸ்தவர்களிடையே பலர் புண்ணிய சீலர்களாக திருந்தி இருப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்கள் வாழ்க்கையிலும் அதே மாறுதலை நான் கண்டிருக்கிறேன் தத்துவ ரீதியில் கிறிஸ்தவ கொள்கைகளில் அசாதாரணமானது எதுவும் இல்லை தியாகத்தை பொறுத்தவரையில் பார்த்தால் இந்துக்கள் இதில் கிறிஸ்தவர்களையும் மெஞ்சியிருக்கின்றனர் கிறிஸ்தவமே பரிபூரணமான மதம் என்றோ எல்லா மதங்களிலும் அதுவே தலை சிறந்தது என்றோ நம்ப என்னால் முடியவில்லை என் மனத்தில் தோன்றிய இந்த எண்ணங்களையெல்லாம் சமயம் நேர்ந்த போதெல்லாம் எனது கிறிஸ்தவ நண்பர்களிடம் கூறுவேன் ஆனால் இவற்றிற்கு அவர்கள் அளிக்கும் பதில்கள் எனக்கு திருப்தி அளிக்கவில்லை கிறிஸ்தவ மதமே பரிபூர்ணமான மதம் என்றோ தலை சிறந்த மதம் என்றோ என்னால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை என்றால் ஹிந்து சமயம் பரிபூர்ணமானது தலை சிறந்தது என்றும் அப்பொழுது எனக்கு நிச்சயமாக தோன்றிவிடவில்லை தீண்டாமை இந்து சமயத்தின் ஒரு பகுதியாக இருக்க முடியுமாயின் அது அதன் அழுகிப்போன பகுதியாகவே அழுகிப்போன பகுதியாகவோ அல்லது சதை சுப்பாகவோதான் இருக்க முடியும் ஏராளமான பிரிவுகளும் சாதிகளும் இருப்பதற்கான நியாயமும் எனக்கு விளங்கவில்லை கடவுள் வாக்கே வேதங்கள் என்று சொல்லுவதன் பொருள் என்ன அவை கடவுளால் கூறப்பட்டவையே என்றால் பைபிளும் குரானும் அப்படி கூறப்பட்டவையாக ஏன் இருக்கலாகாது என்னை மதம் மாற்றுவதற்கு கிறிஸ்தவ நண்பர்கள் எவ்விதம் முயன்று வந்தனரோ அதுபோலவே முஸ்லிம் நண்பர்களும் முயன்றனர் இஸ்லாமிய நூல்களை படிக்குமாறு அப்துல்லா சேத் விடாமல் என்னை தூண்டிக்கொண்டே இருந்தார் எப்பொழுதும் அவர் இஸ்லாமின் சிறப்பை குறித்து ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார் எனக்கு இருந்த கஷ்டங்களை குறித்து ராய் சந்திரபாய்க்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்திருந்தேன் சமயத்துறையில் வல்லுநராக இந்தியாவில் இருந்தவர்களுக்கும் எழுதினேன் அவர்களிடமிருந்தும் எனக்கு பதில்கள் கிடைத்தன ராய் சந்திரரின் கடிதம் ஓரளவுக்கு எனக்கு மன நிம்மதியை அளித்தது பொறுமையுடன் இருக்குமாறும் இந்து தர்மத்தை குறித்து இன்னும் ஆழ்ந்து படிக்குமாறும் அவர் எழுதியிருந்தார் அவர் எழுதியதில் ஒரு வாக்கியம் பின்வருமாறு இவ்விஷயத்தை விருப்பு வெறுப்பு இன்றி கவனித்ததில் ஒன்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது இந்து மதத்தின் ஆழ்ந்த அற்புதமான கருத்துக்களும் ஆண்ம ஞானமும் தயையும் வேறு எந்த மதத்திலும் இல்லை என்பதே அது சேல்ஸ் என்பவரின் குரான் மொழிபெயர்ப்பு நூலை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன் இஸ்லாமை பற்றிய வேறு சில நூல்களையும் வாங்கினேன் இங்கிலாந்தில் இருந்த கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் எழுதினேன் அவர்களில் ஒருவர் எட்வர்ட் மெயின்லனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் கடித போக்குவரத்து வைத்துக் கொண்டேன் வழி என்ற நூலை அவர் எனக்கு அனுப்பினார் அண்ணா கிங்ஸ்போர்டுடன் சேர்ந்து அவர் இந்நூலை எழுதியிருந்தார் இப்பொழுது இருந்து வரும் கிறிஸ்தவ நம்பிக்கைகளை இந்நூல் மறுக்கிறது பைபிளுக்கு புதிய வியாக்கியானம் என்ற மற்றொரு புத்தகத்தையும் அவர் எனக்கு அனுப்பினார் அவ்விரு புத்தகங்களுமே எனக்கு பிடித்திருந்தன அவை ஹிந்து தர்மத்தை ஆதரிப்பனவாக தோன்றினேயே ஆண்டவன் ராஜ்யம் என்ற டால்ஸ்டாயின் நூல் என்னை பரவசப்படுத்திவிட்டது அதில் கண்ட கருத்துக்கள் என் உள்ளத்தில் பலமாக பதிந்துவிட்டன அந்நூலில் கண்ட சுயேச்சையான சிந்தனை மிகச்சிறந்த ஒழுக்கம் உண்மை ஆகியவற்றின் முன்பு ஸ்ரீ கோட்ஸ் எனக்கு கொடுத்திருந்த புத்தகங்கள் எல்லாமே ஒளி இழந்து அற்பமானவைகளாக தோன்றின இவ்விதம் என்னுடைய ஆராய்ச்சி கிறிஸ்தவ நண்பர்கள் எதிர்பாராத திக்குக்கு என்னை கொண்டு போய்விட்டது எட்வர்ட் மெயின்ட்லனுடன் நீண்டகாலம் கடித போக்குவரத்து வைத்துக் கொண்டிருந்தேன் ராய்சந்திரபாய் இறக்கும் வரையில் அவருடனும் கடித போக்குவரத்து வைத்திருந்தேன் அவர் அனுப்பிய சில புத்தகங்களையும் படித்தேன் பஞ்சீகரணம் மணிரத்ன மாலை யோக வாசிஷ்டத்தின் படித்தேன் முமுட்ச பிரகனம் ஹரிபத்ர சூரியன் சத் தரிசன சமுச்சயம் முதலியவைகளும் அவைகளில் சேர்ந்தவை என் கிறிஸ்தவ நண்பர்கள் எதிர்பாராத ஒரு வழியை நான் மேற்கொண்டேனாயினும் என்னுள் அவர்கள் எழுப்பிய சமய வேட்கைக்காக நான் அவர்களுக்கு என்றும் கட்டுப்பாடு உடையவனாக இருக்கிறேன் அவர்களுடன் பழகியதை பற்றிய நினைவை நான் என்றும் போற்றி வருவேன் இத்தகைய இனிமையான புனிதமான தொடர்புகள் அதற்கு பின்னாலும் எனக்கு அதிகமாக இருந்தனவையன்றி குறையவில்லை நன்றி வணக்கம்